الحمد لله الحمد لله من يخلق من الماء بشرا قدع له نسباً وصفراً أحمده سبحاناً هو أشكر وأشهد الله إلى مدى الله وحده بنا شديد كانه وحاط بكل جديد وخضراً وَاشْهَدَ الَّذِينَ سَمِعُوا وَأَنَّهُ وَشَهِدَ عَلَى وَمَنْ لَا مُحَمَّدٌ عَبْدُهُ وَرَسُولُ عَلَيْهِ النَّبِيُّونَ وَأَوَّلُهُمْ قَبْرًا صَلَّى اللَّهُ عَلَى الْمَوْلا وَرَجَعَ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَائِلِهِ وَأَصْحَابِهِ وَالْكَافِرِينَ وَمَنْ تَبِعَهُ بِشَرِّ لِيومِ الدِّينِ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى: نَحْكُمُ بِالتَّوْرَاةِ وَالْإِنْجِيلِ وَالْقُرْآنِ مِن بَعْدِهِ ۚ أَوْحَيْنَا إِلَيْكَ الْكِتَابَ بِالْحَقِّ مُصَدِّقًا لِّمَا بَيْنَ يَدَيْهِ مِنَ الْكِتَابِ وَمُهَيْمِنًا عَلَيْهِ ۖ فَاحْكُم بَيْنَهُم بِمَا أَنزَلَ اللَّهُ وَلَا تَتَّبِعْ أَهْوَاءَهُمْ عَمَّا جَاءَكَ مِنَ الْحَقِّ ۚ لِكُلٍّ جَعَلْنَا مِنكُمْ شِرْعَةً وَمِنْهَاجًا ۚ وَلَوْ شَاءَ اللَّهُ لَجَعَلَكُمْ أُمَّةً وَاحِدَةً وَلَٰكِن لِّيَبْلُوَكُمْ فِي مَا آتَا يُسِيرُ بِعَذْبِ وَبَقِيَّهُ وَرَحْمَتُهُ أُنَال إِلَى الَّذِينَ عَمِلُوا الصَّالِحَاتِ فَتَمَّمَ لَهُمْ وَعَادَ ظَالِمُهُ صدق الله العليم اجتهد يرجو المقام رضي الله تعالى عنه وقال قال رسول الله صلى الله عليه وسلم ذا يدخل الجنة قاطع அருளாளும் அல்லோட ஆரவுக்கு சர்வ புகழும் சுகழ்ச்சியும் உரிக்காக தந்து அவன் தனித்தவன் இணைத்துணையற்றவன் அவன் பிறவும் இல்லை முறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருக்குதர் சன்மார்க் அப்போதகர் சர்காரே ஆலம் ரசூலே அக்ரம் நபிகள் நாயகம்ளை பின்பற்றி வாங்கியங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாவின் நல்லவர்கள் எங்கெல்லும் நல்லாததாக நியமிக்க இவ்வாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டும் அல்லாவுத்தால் அவருடைய மாளிகையிலே நிறைப்பதை பிக்காட்டதில்லா என்றும் ஒன்று கூடியிருக்கும் அல்லாது நல்லார்களே சொல்லிலும் செயலிலும் சகலை நிலைமைகளிலும் மறைத்த வல்லவனை பயந்து தத்துவாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அரியனுக்கும் உங்களுக்கும் ரத்தியத்தும் மசீகத்தும் செய்து கொள்வது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரி அல்லாவின் இல்லையாருகான் இல்ல அல்லா இல்லையாரு சில விடயங்களை ஏதும் இப்படித்தான் செய்யணும் அதுக்கு அரம்பிய சொல்லுவாங்க இப்படித்தான் செய்ய வாசிமுழுந்த வாக்கு இதெல்லாம் ஓட ஏவர் இது மாதிரி இன்னொரு பகுதியை பாக்குற நேரம் அது வேணாம் செய்ய வேணாம் செய்ய வேணாம் விம் செய்ய வேணாம் ஏமாற்ற வேணாம் திருட வேணாம் பொய் திருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விளக்கம் புறான்ல ஏவல் விளக்கல் இன்னொரு மிக அல்ல சொ முற கு சில சம்பவங்களை சொல்லி நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லி நபிவார்களுடைய வாழ்க்கைகளிலே வரலாறுல இருந்த அந்த பாடங்களை குருவான்களை சொல்லி மக்களுக்கு உணர்த்துறது இப்படி நடந்துக்கோங்க சரித்திரங்கள் சொல்லப்படுவது அதுவும் ஒரு ஏவல் தான் சைத்திரியாக சொல்லுகிறான் அல்லாவுடைய நெண்டடியார்களை அன்பு சகோதரர்களே அப்ப இந்த ஏவர்கள் இந்த விரக்கல்கள் இந்த ஓமானங்கள் அது மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி அடைகிறது மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் இப்படியான விடயங்களை அவ்வளோ குத்தாலே சொல்கிறான் அவ்வளோ குத்தாம ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லூரிய விடயங்கள் தவிக்கக்கூடிய விடயங்கள் மனிதனை கஷ்டப்படுத்துவதற்காக இருந்தாலும் சரி விளக்கலாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிம்மதிய சந்தோஷத்தை ராகத்தை திருப்திய என்பதற்காக வேண்டித்தான் ஏழல்களும் விளக்கல்களையும் அல்லாவுக்கு வர சொல்ல அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களை அல்லாவுடைய நெல்லடியார்களே அந்த வகையில் அல்லாஹும்பறவுகளைப் பற்றி குறிப்பிடுகிறார் முக்கியம் கொடுக்கிறானோ தொலுகையை எப்படி தகத்துக்கு இஸ்லாத்திலே முக்கியத்துவம் எப்படி இஸ்லாத்திலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இது மாதிரி குடும்ப உறவுக்கும் இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்க குடும்ப உறவுல புதல்வாய் உறவு புதல்வாய் உறவு அப்படின்னா ஒரு சாளுடைய வயிற்று பிரிந்தவர்கள் சொந்த நானா தம்பி சொந்த தாத்தா சொந்த சங்கட்சி இந்த உறவு முக்கியமான உறவு நுவும் துண்டிக்கப்பட்டால் நன்றாக விளங்கொள்ளுங்கள் அண்டை வீட்டானுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கிறவனுக்கு நோவரப்படுத்துறவனே அண்டை வீட்டான தளத்தை கொடுக்கிறவன எந்த அளவுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மட்டுக்களும் அவனுக்கு பதிவாக்கி யாருக்கு அண்டை வீட்டான தொந்தரவுப்படுத்தான் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரன் அவன் அந்நியராக இருந்தாலும் சரி முஸ்லிம் அன்புமல்ல அந்நியராக இருந்தாலும் சரி அவனுக்கு என்னால டிஸ்டர்ப் இருந்தா அவனுக்கு என்னால பிரச்சனை இருந்தா அவனுக்கு என்னால மண்டபூத்து இருந்தா அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வத்துக்களும் பலத்துகளில் இருந்து பூமியில் நடந்து தெரியக்கூடிய நெரும்பு வரைக்கும் அவனுக்கு யானைக்கு செய்து கொண்டிருக்கிறது அண்டை வீட்டான தொந்தரவு அண்டை வீட்டான அவங்க தொடர்பை முறிக்கிறவர்களுக்கு அவங்க உள்ளத்தை உடைக்கிறவனுக்கு இப்படி மனசுகளுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய யாகத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் தன்னுடைய உடல் சிறப்பு தன்னுடைய நானா தன்னுடைய தம்பி தன்னுடைய தாத்தா தங்கச்சி இந்த உறவுகளும் முறித்து நடக்கிறவர்களுக்கு என்ன இருக்கும் إنه الله يعيه رأينا اللي ريالي عندي الصحر إليه عندك شيء جدا عندك يقولون فاغتبور قرآن بيسد رذيب فهل عقيتم إن توليتم أن تغشبوا في الأرض وتقطعوا ورحمتكم பூமியில குழப்பத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தி குடும்ப உலக துண்டித்து இப்படியும் ஒரு வாழ்க்கையை கணிக்க போறீங்களா கேள்வி கேட்க குடும்ப உறவு முடிச்சுக்கொண்டே இருக்க போறீங்களா அப்படி எல்லாம் இந்த கத்தியம் இப்படி இருக்க போறீங்களா உங்களுக்கு ஒரு மௌக்கு ஒன்று இல்ல நீச்சு கொண்டு இந்த அ வாழ்க்கையை கழித்தால் உணவு வேணா உணவு வேணா டாக்டர் உணவு வேணும் அப்படின்னு சொல்லி இப்படியே இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன இருக்கு அல்லா சதிக்கிறார் அல்லான சாபம் அந்த வாழ்க்கையில அல்லான சாபம் வாழ்க்கையில வந்துட்டு முடிஞ்சுகிறது அதுக்கப்புறம் விழுந்தேன் சருத்திரிய முடிக்கும் வாழ்க்கையில நின்று கிடைக்காது சந்தோஷம் கிடைக்காது அபூரியத்து கிடைக்காது யாமட்டுவார் சொன்னாரு ஊமியர்களாக நிலைமையில்தான் வெளிப்பாட்டப்படுவான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரி அல்லாவுடைய நெல்லடியார்களே அல்லாவுடைய சொல்கிறார்கள் ஒருத்தன் நுழைய மாட்டான் அல்லாவுடைய சொல்கிறார்கள் சுவன் நுழைய மாட்டான் அவன் யார் தெரியுமா அவன் தான் உறவு முடித்து வாழ்ந்த குடும்ப உறவு தன்னுடைய வாழ்ந்து சுவர்களுக்கு அம்மாவுடைய திறமையை பாருங்கள் மூணு பேர் இருக்கிறாங்க இவங்க சும் போக மாட்டாங்க சுவைய மாட்டாங்கிற போதையிலே அந்த வாழ்க்கையை கழிக்கிறவ இவன் சுருக்கம் போக மாட்டான் ரெண்டு சொன்னார்கள் குடும்ப உலகம் முழுத்துவாகிறேன் இவன் சுருக்கம் போக மாட்டான் மூணு சொன்னார்கள் சூரியத்தை நம்புறேன் இவன் சொற்கம் புகமாட்ட அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரி அல்லாவுடைய நிலை யார்களே குடும்ப உறவை தேடி நடக்கிற நமக்கு வாழ்க்கையில் எந்த டென்ஷனும் வராங்க எந்த பிரச்சனையும் வாருங்க ஹதீஜா ரழியல்லாஹு தஆலanha ஹதீகளுடைய அருமை மனைவி ஆரம்ப காலகட்டிலே அல்லாஹ்வுடைய ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதார் உரா خراபுகையில தான் தனிமையிலிருந்து இபாதது செய்வார் இபாதது செய்ய வேண்டிய நிரேரோ அவருடைய ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு தஆலanha சாப்பாடு எடுத்துக் கொண்டு பேசி பெய்து வருவார் ஒரு நாள் அல்லாவுடைய ரகல் கண்ண உள்ளாக அழிவு செல்லும் வந்தவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிற நேரம் பயந்தவர்களாக திடுத்துட்டவர்களாக அப்படி அந்த இடத்திலிருந்து ஓடி வருகிறார்கள் வீழ்ச்சை நோக்கி ஓடி வருகிறார்கள் வீழ்ச்சி நோக்கி ஓடி சொல்லுகிறார்கள் கணவர் பல்லவாபு அருசிலம் அவர்களுக்கு ரட்சித்த போட்டு சோர்த்தி விடுகிறார்கள் கேள்வி வருகிறார்கள் நடுக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த கட்டத்தில் கவிதா காரணம் ஆன வார்த்தையை பாவிக்கிறார்கள் ஆறுதலான வார்த்தையை பாவிக்கிறார்கள் யாரல்ல பயப்புறதுக்கு ஒன்றும் இல்ல நீங்க வேணும் நீங்க துடுப்பிட வேணும் ஒன்றும் உங்களுக்கு நன்ம குட் நியூஸ் கிடைக்க போகுது யாரு சொல்ற மனதில் சொல்றேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்க பயப்பட வேணாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களும் நடக்க போகுது சொல்லி போட்டுக்கா அவர்கள் சொல்லுகிறார்கள் தெரியுமா இப்பதான் விஷயம் சொன்ன வாழ்க்கையில வாழ்க்கையில பிரச்சனை வாழ்க்கையில கஷ்டம் இவைகள்ண்டுகம் கொடுக்க மாட்டோம் எதுவரைக்கும் குடும்ப உறவு துண்டுக்காக வாழ்ந்தார் குடும்ப உறவு முடித்துக்கொண்டு வாழ்வதற்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அதிகாரியா சொன்னார்கள் சொல்கிறார்கள் யாரும் உங்களை ஒரு காலமும் உங்களை இழிவாசல் அல்ல நீங்க பயன்பட வேணாம் உங்களுக்கு ஒரு நெல்ல செய்தி உங்களுக்கு நெல்ல செய்தி என்ன பின்னாரு ஏன் தெரியுமா நீங்க குடும்ப உறவை குடும்ப உறவோட ரொம்ப பாதமாக இருக்கிறீங்க நல்லா பழகிறீங்க அவரோட கல்விகளை உடைச்சு பண்ண உண்மையை பேசுறீங்க வாழ்க்கையில பொய்ய பேசிய இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வட்டாரர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறீங்க கஷ்டத்தோட பிரச்சனையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பேசி நீங்களும் அந்த பிரச்சனையை தீர்க்க வைக்கிறீங்க இப்படியான நல்ல பண்புகள் உங்களுடைய உங்களுக்கு என்ன டென்ஷன் யாரும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரல உங்களுக்கு ஒரு டென்ஷன் வரல யாரும் அப்படி என்று அருமை மனைவிய கவிதா சொதியாத்தார் அங்க அவர்கள் பஷார பண்றாங்க இஸ்லாமிய சகோதரர்கள் அல்ல அவருடைய உள்ள யார்களே குடும்ப உறவை தேடி நடக்கிறதால அவர்கிட்ட ஈமான் இருக்கின்ற யார் குடும்ப உறவு முறிஞ்சுவாகிறாரோ அவர்கிட்ட ஈமான்ல பலகீனம் ஈமான்ல பலகீனம் இருக்கிறவனுக்குத்தான் குடும்ப உறவோடு சேர்ந்து வாங்க தந்து வராதே நடிக நாயகம் சந்தல்லாகுத்திரம் மன்கானுலாகி ஒய்யோ மிலாக கொண்டாரோ அதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய வாக்கை பெரும்பாரு மன்கா நயு உணாக்கி ஒய்யோ மிலாக யார் அல்லாவை ஈவம் கொண்டாரோ அல்லாவை ஈவம் கொண்டது மாத்திரம் அல்ல மருமையை நம்பியிருக்கிறாரோ மரும தேவத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவைகளையும் நம்பி இவர் குடும்ப உறவர் மேதி நடக்கட்டும் அல்லாவை கொண்டு ஈவம் கொண்டு மருமையை கொண்டு ஈமம் கொண்டு இருந்தால்தான் குடும்ப உறவோட மே ஒரு தன்மைக்கு வரும் அப்படி நினைவரா ஏன் அல்லாத மங்கானில்லா கியாமத்து சொன்னேன் கியாமத்து நானும் நீங்க வர போற மௌசிக்கு பின்னால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உள்ளத்துல இருந்தா நான் மௌச போகிறேன் நான் என்ன கபர்வை கொண்டு வைப்பாங்க அதுக்கு பின்னால அல்லாவை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க போகிறது இந்த உணர்வு பயம் யாரோ வாழ்க்கையை ஈட்டுமோ இவருக்கு குடும்ப உறவு முருகி காரணமாட்டாங்க ஒன்னது குடும்ப உறவை நடக்கிறவரேந்தாரியாக இருப்பார் இரண்டாவது விஷயம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே குடும்ப உறவு மேதி நடப்பதனால் அவரோட வாழ்க்கையில பதக்கத்து ஏற்படுகிறது அல்லாவுடைய அரசுலா சரி உங்களோட வாழ்க்கையில பதக்கத்து ஏற்படமா உங்களோட ஆய்வு நீடிக்கப்பட ஒரு வாழ்க்கையில வரக்கட்டி ஏற்பட வேணுமா ஒவ்வொரு ஆய்வில் நீதிக்கப்பட வேணுமா குடும்ப உறவு மேலும் நடங்க உறவர் மேதி நடங்க அது மாத்திரமல்ல இன்னும் சொன்னார்கள் குடும்ப உறவு மேலும் நடக்கிறதால அவருக்கு சுவர்க்கம் வாங்கிபாகிறது يا أيها الناس عفش الصلاة حسد مصطعاة وصل العرقات وصلوا بالليل والناس نياد لدخل الجنة السلام الله ولي رسول صلى الله عليه وسلم قال ايه من ذلك قال ايه صلاة صراطة ورور صلاة تقول ாலும்லாம் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட கொள்கையை பின்பற்றுறவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு அப்படி தம்பி தெரிய வர்களாக இருந்தாலும் இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய அமைதி முஸ்லிம் சொல்லுங்க என்ன கருத்து முஸ்லிம் கலாத்திலிருந்து வந்து முஸ்லீம் முஸ்லிம் கருத்த முஸ்லிம் கருத்து என்னால உனக்கு எந்த மந்த புத்தும் என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இல்ல என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்னால உனக்கு எந்த கலட்சரும் இல்ல நிம்மதியாக இருக்கலாம் நிமிடம் என்பதுதான் முஸ்லிமே கருத்து அஸ்லாம் உனக்கு கலைச்சர் தர வரல அழைக்கும் இதுதான் கருத்து புத்தரோ அதுதான் கருத்து அப்படித்தான் உனக்கு உனக்கு கலைச்சர் தர வரல வரைக்கும் அலாம் அதான் கருத்து பாடங்கள் பாடங்கள் நல்லா சொன்னார்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் தெரியாதவர்களுக்கும் சொல்லுங்கள் சாப்பாடு கொடுங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க கூப்பிட்டு உணவு கொடுங்க அல்லாவுடைய அரசு சொன்ன குடும்ப உறவுகளோட தேர்வு நடங்க இரவுல மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற வேலைகள் நீங்கள் நடைமுறை நிறுத்தி சொல்லுங்கள் உங்களுக்கு இருந்தா எனவே கலாஞ்செல்ல பண்பு சாப்பாடு கொடுக்கக்கூடிய பண்பு குடும்ப உணவுகளை பேரி நடக்கிற பண்பு இரவில் அல்லாவுக்கு முன்னிலையில் கையை கட்டி அவனுக்கு முன்னால் தலையை குறிந்தி அவன் பக்கம் கைகளை உசர்த்தி அதுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்த பண்பு யாருக்கிட்ட இருக்குமோ அல்லாவுடைய ரசம் தங்க காலத்தில் அவர் சொன்னார்கள் கரைச்சலும் இல்லாம அவர் வைத்துருவான் குடும்ப உடல் மேலி நடப்பதன் மூலமாக அவருக்கு துவக்கம் பாதிப்பாகிவிட்டது இன்னும் குடும்ப உறவு மேதி நடப்பதன் மூலமாக அல்லாவுடைய நெருக்கத்துக்குரியவராக அல்லாவுக்கு அல்லாவுடைய கண்ணித்துக்குரியவராக மாறிவிடுகிறார் யாருமத்து நாளையில இந்த குடும்ப உறவு ரஹன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து அல்லாவுடைய ரஹமான அந்த பேரல இருந்து எனவே அவுங்க சொல்லாம் சேர்ந்து வாழ்ந்தானோ அவனை சேர்த்து வைக்கிறேன் யார் யாரெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாரோ அவனுக்கு சுழந்தான் துண்டித்து வாழ்ந்தாரோ அவனுக்கு நலகத்தைக் கூடி என்று சொல்லி அல்லா கிட்டம் என்றாடுமா அல்லா கிட்ட மன்றாடுமா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருடைய நெல்லடி ஆகிறேன் நாங்கள் எவ்வளவுதான் போனாலும் எங்களுக்கு எந்த நேரம் பிரச்சினையை தார்களே எங்களுக்கு எந்த நேரம் திஷ்டப்பட்ட எங்களுக்கு எந்த நேரம் ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு தானே இருக்கிறாங்க இவர்களோட வாழ்க்கிறேன் மனுஷனா மதிச்சாங்க போகலாம் மனுஷனா மதிச்சாத்தான் பழகலாம் நடக்குது சொன்ன மாதிரியே நாங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நாங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே ஒரு சகாபி வாராரு வந்து கேட்கிறாரு யார சூழல்லா குடும்பம்டிக்கடிப்போன்ழு அப்படி போனா அவங்க இந்த கணக்கெடுக்கிறதுல யார் சொல்லலாம் அதை இல்லை இந்த சரி மதிக்கிறது ஒரு மனுஷனாகவே இந்த கணக்கு எடுக்கிறது அது மட்டுமில்லை அவங்களுக்கு எவ்வளவோ நான் உதவிகள் செய்வேன் ஒரு கூட எனக்கு உதவி செய்ய வரல அது மட்டும் இல்லையா அவங்களுக்கு எவ்வளவோ நல்ல கால என் நல்ல உடை என்ன மாற்ற விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் எப்பயும் இந்த பேட்டவங்க கணக்கெடுக்கிற இல்ல நான் பேசினா அந்த பேட்டவங்க மதிக்கிற இல்ல எனக்கு மோடைய ஒரு முக்கியமான ஒரு அடிசல் முறையுறாரு யாரும் என்ன கணக்கு எடுக்கிறாங்க அவங்க எனக்கு எதுவுமே செய்யறல்ல என்ன செய்யறேன் என்ன கணக்கெடுக்காங்க பேசினா அந்த பேசுக்கு முக்கியத்துவம் படித்து அல்லாவுடைய சொன்னார்கள் நீ சொல்வதை உண்மையாக இருந்தா நீ சொல்வதை உண்மையாக இருந்தா நீ பேச பே பே உங்க தெரியுமா அவங்க நீ போற ஒன்ன கணக்கெடுக்க அவங்க நரகவாதிகள் நீங்க ஒதுக்கிற நீ சூத்துக்கு போகணும் அதனால நீ போ அண்ணு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லே இந்த மாதிரி ரசூ கல்லா அலுவலாம் அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை தெரிவித்து குடும்ப உறவு குடும்ப உறவை முறிச்சிட்டு விசேஷமாக நம்பர்ல எது சொல்லணும் பாப்பா விசேஷமாக குடும்ப உறவை முடிச்சு நீங்க தொழுகை நீங்க செய்யக்கூடிய ஹஜி நீங்க செய்யக்கூடிய அமல்கள் எதுவுமே உங்களோட குடல்வாய் பணம் குடல்வாய் உறவு ஒரு தாய் தந்தையுடைய அந்த உறுப்பில் பிறந்தவர்கள் இந்த உறவு முறிக்கப்பட்டி கீரியும் பாபமாயி நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தால் முகத்துக்கு முகம் பார்க்காம நீங்க வேஸ்டி நான் சொல்லாவுடைய சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் செய்யக்கூடிய அவர்கள் எடுத்துக் காட்டப்படுகிறது ஆனா குடும்ப உறவை சிந்தித்து யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ இவங்கடிக் சலால் கேளுங்க ஆசிய காட்டிய மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கொடுங்க மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு மன்னிப்பு கொடுக்கிறது கண்மை அவருக்கு அவருக்கு முகத்துக்கு முன்னுக்கு மறந்துடுங்க ஒரு நாளும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய உமரை பார்த்து உமர் நீ என்ன கழுத்தை எடுக்க வந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லு அல்லாஹு அலையம் அவருடைய வெளியுதறிய அந்தாத்துல கடைசியில் முஸ்லீம் ஆகினா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அல்லாவுடைய அந்த ஹிந்தாவை பார்த்து இப்படி ஒரு வேலையில் செம்பித்தீன் என்று சொல்லி முன்னுக்கு சொல்லல்ல நீ நீ அதனால மன்னிப்பு குடி ஒரு ஊற்றுக்குள்ளையே பகையோட பகவியோட வாங்கும் எங்க பார்க்க வேற போகுது மாறல்ல அதனால இந்த குத்துப்பாவுரை இன்றைக்கு பேசுற இந்த விஷயத்த உறவுகளை முறிச்சு வாருங்களோ அது உங்களுக்கு அது ஒரு மான பிரச்சனை அல்ல ஒரு மான பிரச்சனை அல்ல நான் போறதா நான் வந்து அப்படி நீங்க நினைச்சு நீங்க முன்னுக்கு போறீங்களோ அவர் தான் அவர் தான் யாரு பதிவு எடுக்கிறீங்களோ அவர் தான் எடுத்தீங்க நவகம் எடுத்தீங்க நவகம் يري نرجو والديه கண்ணே Peru na karva namo vadigude tanne aninjumbe aninjumbe wa qilla allazeena tafawwa rabuhum ilal jannati la yumaru hatta iza ja'u 'ala abwabiha wa qala lahum khabirna ala hum 'alaykum இழுத்துக்கொண்டு வரப்படும் இழுத்துக்கொண்டு வரப்படும் நிம்மதியாக சந்தோஷமாக போங்க எந்த நன்மாராயம் வேணுமா அந்த சுர்த்தத்துக்கு போற நன்மாராயம் வேணும்னு சொன்னா சும்மா முடிஞ்ச துறையும் சாப்பிடாது குடும்பத்தார்கள் மனைவி குழந்தைகள் அனைவருடைய பாவங்கள் பெருகில்லாம் மன்னித்தார் உருவார்கள் யார் யார் எல்லாம் உறவுகளை உறவுகளை மறுபடியும் எங்கள மரணிக்கு